சம்யன் நியாய கலாபேன மகதா பாரதேனச்ச உபபிரம் வேதாய நமோ வியாசாய விஷ்ணவே வசக்கருடைய குலத்திலே பிறந்தவராம் வேதவியாசர் அவரே வேதாந்த கருத்துக்களை எடுத்துரைக்க பிரம்மசூத்திரங்கிற உயர்ந்த நூலை அருளி செய்தார் ஆனால் அது மெத்த படித்தவர்களுக்காக அதில் இருக்கும் கடினமான அர்த்தங்களை எளியவர்கள் புரிந்து இயலாமல் போனது அதற்காக உள்ளத்தில் அன்போடு கருணையோடும் மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளட்டும் கடைபிடிக்கட்டும் என்பதற்காக அதே வேதாந்தத்தின் கருத்துக்களை கதைகளோடு கோர்த்து கோர்த்து மகாபாரதத்தில் அருளி செய்தார் அந்த பாரதத்தில் சொல்லப்படாத தர்மங்கள் இல்லை வாழ்க்கை நெறிகள் இல்லை மோட்சத்துக்கு மார்க்கங்கள் அனைத்துமே சொல்லப்பட்டன பாரதம் மிக பெரியது நாமே பேசும் போதே ஏதான் ஒரு வாதமோ பேச்சோ நின்று கொண்டே போய் தென்னால் இது பெரிய மகாபாரதமாக இருக்கே அப்படின்னு சொல்லுகிறோம் அந்த அளவுக்கு பெரியது ஆனாலும் சீரியது அந்த பெரிய சரித்திரத்தில் எத்தனை பருவங்கள் உள்ளன பதினெட்டு பருவங்கள் உள்ளன ஒரு பருவங்கிறது ஒரு பகுதியை குறிக்கும் சிலதெல்லாம் பெரிய பருவம் சிலதெல்லாம் சின்ன பருவம் சிலதில் நிறைய கதைகள் இருக்கும் சிலதில் குறைவாக இருக்கும் இந்த பருவங்களை மேற்கொண்டு பிரிக்கிறார்கள் உப பருவங்கள் என்ன அதுக்கு பேர் உப மேலே பிரித்தார்கள் அத்தியாயங்கள் என்ன அதற்கு பேர் இப்போ நம்ம ராமாயணம் எடுத்துட்டோம்னால் காண்டம் இருக்கும் சர்க்கம் இருக்கும் பால காண்டம் இத்தனாவது சர்க்கம் இத்தனாவது ஸ்லோகம் அயோத்தியா காண்டம் இத்தனாவது காண்டம் அயோத்தியா காண்டம் இத்தனாவது சர்க்கம் இத்தனாவது ஸ்லோகம் அதே போல நம்ம பாரதத்தை சொல்லணும்னு விஷயந்தோம் இந்த பருவத்தில் இத்தனாவது உப பருவத்தில் இந்த அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகத்தில் இந்த கருத்துள்ளது என்று சொல்லுவது வழக்கம் எந்த புஸ்தகமாக இருந்தாலும் அதை எப்படி முதல்ல பகுதி பிரித்துள்ளார்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மால் வார்பாடிய திருவாய் மொழின்னு எடுத்துக்கொள்வோம் அதில் பத்து பத்துக்கள் உண்டு ஒரு நூறு பாசரங்கள் சேர்ந்ததாக இருந்தால் ஒரு பத்துன்னு கணக்கு முதல் பத்து இரண்டாம் பத்து மூணாம் பத்து நாலாம் பத்து கடைசியா பத்தாம் பத்து மொத்தம் ஆயிரத்தி நூத்தி இரண்டு பாசரங்கள் அதை பத்து பத்துக்களாக பிரித்தார்கள் ஓரொரு ஒரு பதிகம் பதிகம்ங்கிறது ஒரு பத்து பாசரங்களை குறிக்கும் அதற்கு திருவாய் மொழின்னு மறுபடியும் பெயரிட்டார்கள் அப்ப இத்தனாம் பத்தில் இத்தனாவது திருவாய்மொழியில் இத்தனாவது பாசரம் அப்படின்னு திருவாய்மொழிக்கு கணக்கு சொல்லணும் அதே போல திருமங்கி ஆழ்வார் பாடினது திருமொழி பெரிய திருமொழின்னு அவர் பாடினதுக்கு பேர் அதிலயும் பத்துக்கள் கணக்குண்டு அதற்குள்ள இருக்கிற பத்து பத்து பாஷரங்களுக்கு திருமொழின்னு பேர் திருவாய்மொழின்னு பேர் அல்ல திருமொழின்னு பேர் அப்ப முதல் பத்து முதல் திருமொழி முதல் பாஷரம் அப்படின்னு சொன்னால் வாடினேன் வாடி வருந்தின மனத்தால் பாடல் தொடங்கும் இப்படியாக ஓரோரு நூலையும் பகுதி பிரிக்கிறார்கள் நாம மகாபாரதத்தை பிரிக்க போனால் பதினெட்டு பருவங்கள் கிட்டத்தட்ட நூறு உப சரியா எண்ணின் தொண்ணூத்தி ஒன்பதுன்னு ஒரு கணக்கு இருக்கு நூறுன்னு ஒரு கணக்கு உள்ளது வச்சுக்கோமே நூறு உப பருவங்கள்னு அந்த பருவங்களுக்குள் ஆயிரக்கணக்கான அத்தியாயங்கள் ஓரோரு அத்தியாயத்திலும் பல ஸ்லோகங்கள் அந்த ஸ்லோகங்கள் அனைத்தையும் கூட்டினால் ஒரு லட்சம் வருகிறது சொல்லுவார்கள் அல்லது ஒன்னே நாள் லட்சம் காணப்படுகிறது மற்றொரு கருத்து உண்டு பதினெட்டு பருவங்கள் பாரதத்தில் பத்தொன்பதாவது பருவம் ஒன்று உள்ளது அதற்கு ஹரிவம்சம் பெயர் அது தனியாக நிறைய ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களோட உள்ளது அதையும் சேர்த்து பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுபவர்களும் உண்டு ஆனால் பாரதத்தை முக்கியமா பதினெட்டு பருவங்களாகத்தான் பார்க்கிறோம் இந்த பதினெட்டுங்கிற எண்ணிக்கை இருக்கே அதுக்கும் பாரதத்துக்கும் தொடர்பு நெருக்கமான தொடர்பு பாரதத்துக்கு மட்டுமல்ல ஆன்மீக உலகத்துக்கே வைஷ்ணவ உலகத்துக்கே அந்த பதினெட்டோட நெருக்கமான தொடர்பு உண்டு பதினெட்டு பருவங்கள் முதல் தொடர்பு பதினெட்டு பருவங்கள்ன்றது நேரடியா தெரியறது சொல்லியும் அது மட்டுமா யுத்தம் நடந்தது சண்டை நடந்ததே பதினெட்டு நாட்கள் மகாபாரத யுத்தம் பகல்ல மட்டும்தான் நடக்கும் ராமனுக்கு ராவனுக்கு நடந்த யுத்தம் அகோராத்திர விபாகம் வர பகல் இரவு வேறுபாடு இல்லாமல் பல ஏழு நாட்கள் நடந்த சண்டை அப்போ பகல் வேளையில மட்டும் நாட்கள் தான் சண்டை நடந்தது சண்டை நடக்கணும்னால் இந்த பக்கமும் சைன்யம் இருக்கும் அந்த பக்கமும் சைன்யம் இருக்கும் துரியோதனர்கள் பக்கத்திலயும் சேனை இருக்கு பஞ்சபாண்டவர்கள் பக்கத்திலயும் சேனை உள்ளது இந்த ரெண்டு சைன்யத்துக்கும் கணக்கு சொல்லணும் அக்ஷௌ என்று ஒரு கணக்கு இத்தனை யானை குதிரை இத்தனை தேர் இத்தனை காலாட்படை அது இருந்தால் ஒரு அக்ஷவு சொல்லுவார்கள் அத போல் பாண்டவர்களிடத்தில் ஏழு அக்ஷௌகிணி சேன இருந்தது அதே துரியோதனாதே பதினோரு அக்ஷௌகிணி சேன இருந்தது பேசு ஏழு சின்னது ஆனா கடைசியில் சின்ன சைன்யம் வச்சிருந்தவா ஜெய்சுகா தர்மம் அவர்கள் பக்கத்தில் இருந்தது எவ்வளவு பெரிய சேனை வச்சிருந்தா கூட அதர்மம் இந்த பக்கத்தில் இருந்ததுனாலே ஜெயிக்க முடியல ரெண்டாவது காரணம் பாண்டவர்கள் அருகிலே கண்ணன் இருந்தபடியால் அவனே தான் தர்மம் கிருஷ்ணன் தர்மம் சனாத்தனம் கொண்டாடுகிறோம் தர்மச பிரபு அச்சுதா ஆச்சார பிரபவோ தர்ம தர்மச பிரபுரட்சுதா ஆக கண்ணனே அவ பக்கத்தில் இருந்ததாலே அவர்கள் வென்றார்கள் அபர்யாப்தம் தஸ்மாக பலம் பர்ஷம் பலம் பீமாதிரிதம் ஆரம்பத்துல துரியோதனே கொஞ்சம் நடுங்கிவிட்டான் சண்டை ஆரம்பிக்க போறது அக்ஷோகணி இருக்குற நம்பிக்கை எனக்கு இல்ல அவர் சின்னதுதான் ஏழு அக்ஷௌகணி ஆனாலும் ஜெயிச்சிருவா போல் இருக்கு அப்ப பதினொன்னும் ஏழும் இரு பக்கத்து சேனைகள் கூட்டினால் பதினெட்டு அக்ஷௌகனி சைன்யன் மறுபடியும் நம்பர் பதினெட்டு அப்போ பதினெட்டு நாட்கள் யுத்தம் நடந்தது சேனை எவ்வளவு பெருசு பதினெட்டு அக்ஷௌகணி சைன்யம் இந்த யுத்தத்தை தூண்டிவிட்டது எது உன் கடமையை புரிவாய் என்று கண்ணன் தெரிவித்தான் அந்த கீதையில் அத்தியாயங்களும் முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் சோகப்பட்டதிலிருந்து ஆரம்பித்து கடைசி அத்தியாயத்தில் சர்வ தர்மான் பரித்தேஜ் மாமேக்கம் மோக்யிஷ் என்ன கண்ணன்னு சொல்லி முடிச்சாரு மொத்தம் கிட்டத்தட்ட எழுநூறு ஸ்லோகங்கள் பதினெட்டு அத்தியாயங்கள் அப்ப என்னென்ன பதினெட்டு பார்த்துட்டோம் பதினெட்டு பருவங்கள் உள்ளன பதினெட்டு அக்ஷவுகணி சேனை உள்ளது பதினெட்டு நாள் சண்டை நடந்தது பதினெட்டு அத்தியாயங்கள் கீதை உள்ளன இதெல்லாம் மகாபாரதத்துக்கும் பதினெட்டுக்கும் இருக்கிற நெருக்கமான தொடர்பு என்ன சொல்லது சொல்லட்டமா கேக்கிறதுக்கே ரொம்ப ஆசையா இருக்கும் ராமானுஷர் பதினெட்டு தடவை திருக்கோட்டியூருக்கு எழுந்துருளினார் இந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருக்கு அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராச மாமுனிவன் ஆயிரத்தி பதினேழாம் ஆண்டு பிறந்தார் ஆயிரத்தி நூத்தி ஆண்டு வரை இப்பூலகத்தில் வாழ்ந்தார் சித்திர மாசம் திருவாதிர நட்சத்திரத்திலே ஆதிசேஷனே வந்து பிறந்தார் பகவானுடைய ஐந்து ஆயுதங்களின் சக்தியோடே ராமானுஷன் அவதரித்தார் பூமந்து மாசு பொருந்தியமாரன் புகழ்மலிந்த பாமந்து மாறன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே ராமானுஷ ராமானுஷன் எத்தனை தடவை சொல்லுகிறோமோ நம்முடைய காமம் குரோதம் பாபங்கள் வினைப்பயன் அனைத்தும் நம்ம விட்டு விலகி போகும் ஸ்ரீபொரும்பூதூர் பூதபுரி என்கிற வித்ததேசத்தில் தான் அவர் கரித்தார் கேசவ பெருமாருடைய பிறந்தவர் நூத்தி ஆண்டுகள் இருந்தார் அவர் சிறந்த வேதாந்தி ஆனால் அவரை பத்தி எழுதி வைத்த பெரியோர்கள் எல்லாம் அவரை ஒரு வேதாந்தியாக மட்டும் பார்க்கவில்லை அவரை அனைவரும் மோட்சமடைவனும் எல்லாரும் நன்னா இருக்கணும் ஒத்தரும் தாழ்ந்தவர்கள் இல்லை இந்த பரந்த கண்ணோட்டமுடையவர் தான் ராமானுஷர் எத்தனையோ வேதாந்திகள் இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கலாம் அவர்களுக்கு அர்த்தம் சொல்லுவார் உபனிஷத்துக்களுடைய கருத்தை உயர்ந்த வடமொழியிலே முரட்டு சம்ஸ்கிருதத்திலே எழுதி போவர்கள் அதுவும் ராமானுஷர் செய்தார் ஆனா அத்தோடு நிறுத்திவிடாமல் அனைத்து மக்களும் சமம் தான் பகவானுடைய கண் பார்வையில் எல்லாருமே சமம் எந்த வேறுபாடும் பார்க்க கூடாது படித்தவன் படிக்காதவன் பணக்காரன் ஏழை பார்க்காதே பக்தன் அதை மட்டும்தான் பார்க்க வேண்டும் அவன் உள்ளத்தில் பக்தி மேரி கவழ்ந்தால் பெருமானே எல்லாம் என்கிற காதல் குறிக்கொண்டு விட்டதென்றால் அப்ப நேரம் அவன் மோட்சத்துக்கு போகணும் அவனுக்கு வேண்டியது ஆச்சார்தர்கள் எடுத்து கூறணும் என்றுதான் ராமானுஷர் இருந்தார் ராமானுஷருக்கு முற்பட்ட ஆச்சாரர்களும் பலர் உண்டு நாகமுனிகள் உயார் மணத்தால் நம்பிகள் ஆளவந்தார் பெரிய நம்பிகள் திருக்கோட்டூர் நம்பிகள் பெரிய திருமலை நம்பிகள் திருமாலையாண்டான் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் இவர்கள்லாம் முற்பட்ட ஆச்சாரியர்கள் இந்த ஆச்சாரியர்கள் அனைவருமே நன்ன பரீட்ச பண்ணி டெஸ்ட் பண்ணித்தான் அர்த்தத்தே சொல்லுவா அவளுக்கு அனுபருத்தி பிரசன்னாச்சாரியர்கள் கைங்க பணிவிடர்கள் புரியணும் தொண்டு புரியணும் பட்னி கிடக்கணும் அவ வீட்டுல எல்லா வேலையும் செய்யணும் அப்படியே அடங்கி இருந்தால் நம்ம நன்னா யோக்கியத்தை இருக்கிறவரா தகுதியான பாத்திரம் தானா ஏன்னா உயர்ந்த வேத கருத்துக்களை சொல்ல கண்ட பேருக்கு சொல்லக்கூடாது என்கிற பயத்தோடு பரீட்சா பண்ணி பண்ணி யோசித்து தான் அர்த்தத்தை சொல்லுவா இதெல்லாம் ராமானுஷருக்கு முற்பட்டவர்கள் ஆனால் ராமானுஷ்வர் இந்த வரம்பை சற்று மாற்றி வைத்தார் என்னன்னு மாற்றிட்டார் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார் பெண் பகவானை அடைவதற்கு எது முக்கியம் தெரியுமா ஆசை அதிகாரம் எதுவா படிப்பு ஓஹோன்னு படிச்சு வந்திருக்கணும் ரொம்ப பிரில்லியண்டா இருக்கணும் இன்டெலிஜென்டா இருக்கணும் எந்த கல்வி கேட்டாலும் டக்கு இதெல்லாம் மோட்சம் போடுறதுக்கு தகுதி இல்லையேட்டார் அவர் இப்படி பல பேர் இருந்திருக்கலாம் இப்பவும் பெரிய வித்வான்கள் என்ன கேள்வி கேட்டாலும் தலைகிழமனப்பாடம் சொல்லுவோம்னா அதுவா மோக் அடைவதற்கு தகுதி பெருமானை பத்தி நினைக்கும் போது உள்ள முருகி கண்கள் நனைந்து கால் தள்ளாடி கை கூப்புகிறதல்லவா அவன்தான் மோட்சம் போவதற்கு தகுதி பிடைத்தவன் அவனுக்கு சாதி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அவனுக்கு உயர்ந்த படிப்பு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை பணம் இருக்கணுங்கிற தேவையில்லை அவனுக்கு உள்ளத்தில் பக்தி இருந்துதான் பார் பகவான் அடைவதற்கு ஆசை இருந்ததா என்று பார் என்ன ராமனுஷர் விதித்தார் ஆசையுடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம்பறுத்தார் பெண் இதுக்கு முன்னாடி வரம்பு கட்டி வச்சிருந்தார் அண்ணா கஷ்டப்பட்டு தொண்டு புரிந்தார் பரீட்சை பண்ணித்தான் அர்த்தத்தை சொல்லுவோம் பரீட்சை பண்ணாதான் உபதேசம் பண்ணுவோம் ஆனா ராமானுஷ்வர் அதை மாற்றி கொடுத்தார் ஆசை இருக்கா பண்ணுடே நமக்கு தோணும் இவர் என்ன சுவாமி ரொம்ப டைல்யூட் பண்ணிவிட்டார் எவ்வளவு வசத்தியா அர்த்தங்களை அந்த ஓராண்வழி சம்பிரதாயத்துல போய் இவ்வளவு தூரம் போட்டு உடைச்சுட்டாரே அப்படின்னு நமக்கு ராமானுசர ஏமாந்தவர் அல்ல விஷயம் அல்ல இப்படி தராசில ரெண்டு தட்டு வச்சுப்போம் வாங்கணும் எந்த கல்வி கேட்டாலும் பதில் சொல்லணும் இது ஒரு பக்கம் இந்த பக்கத்திலே பகவான் நினைக்கிறச்ச ஆசை மிக காதல் இருக்க வேண்டும் உள்ள முருக வேண்டும் இந்த பக்கம் இந்த ரெண்டு எதை அச்சீவ் பண்றதுக்கு சுலபமா இருக்கும் எதை அடையறது கஷ்டம் கொஞ்சம் நீங்களே யோசிச்சு சொல்லுங்க சட்டுன்னு கூட சொல்ல வேண்டாம் நிதானமா ரெண்டு நாள் எடுத்துன்னு யோசிச்சுங்க உண்மை என்ன தெரியுமா கஷ்டப்பட்டு தலக படிச்சு முடிச்சுடலாம் ஆனா ஆசைய வளர்த்துக்கிறது அன்ப வளர்த்துக்கிறதுங்கிறது சுலபமே கிடையாது பகவான பத்தி வேதத்தை மனப்பாடம் பண்ணணும் நொட்டுரு போடணும் பைஹாட் பண்ணுன்னா முட்டி மோதி பைஹாட் பண்ணி முடிச்சுடலாம் ஆனா அதே ஹார்ட்ல அன்பு வரணும்னு சொன்னால் சுலபத்தில் வராது அதனால ரொம்ப ஜாக்கிரதையா தான் ராமானுஷ்வன் வச்சிருக்கார் வெறும் படிப்பை மட்டும் அதிகாரமா அது இல்ல குவாலிபிகேஷன் தெரியுமா குவாலிபிகேஷன் பெருமான அடையணும் அவனுக்கு எல்லாம் அர்த்தத்தை கொடுங்கோல் இதுதான் அவர் எழுதி வைத்தது ஆனா அவருக்கு முன்னாடி அவர் ஆச்சாரியிருந்தார் திருக்கோட்டியூர் நம்பிகள்னு பேர் அவர் இடத்தில் ராமானுஸ்வரன் நடந்தார் முதல் தடவை ஸ்ரீரங்கத்திலே திருக்கோட்டியூருக்கு போனார் கிட்டக்கையா இந்த நாளாட்டம் கார்ல ஏறி உட்காந்து ஷடக் என்று போய்விட முடியாது அந்த நாள் அதனால நடந்து மெதுவா தான் போக முடியும் இங்கே அவ்வளவு தூரம் போனார் இங்கே சுமாரா ஒரு ஒரு நாளைக்கு நாம நடந்தோம்னா கூட எட்டு மைல் பத்து மைல் பன்னெண்டு மைல் நடக்கலாம் அப்ப நாலஞ்சு நாள் நடந்தா தான் திருக்கோட்டியூருக்கு போறதுக்கே முடியும் போனார் அங்கு விழுந்தவரை சேவித்தார் அடி திருமந்திரத்தை உபதேசிக்க வேண்டும் சரமஸ்லோகத்தை உபதேசிக்க வேண்டும் என்று வேண்டினார் ஆட்டம் ராமனுஷரே உமக்கு இன்னும் உள்ளம் உயர வேண்டும் சிறந்த பண்புகள் வளர வேண்டும் யார பாத்து சொல்றாங்க ராமானுஷரை பார்த்து உமக்கு இன்னும் பண்புகள் வளரணும் ஆட்ட அடுத்ததா பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார் இரண்டாம் தரம் போனார் மூணாம் தரம் போனார் பத்தாம் தரம் போனார் பதினஞ்சாம் தரம் போனார் பதினேழு தரம் போயிட்டார் இன்னவர் அர்த்தத்தை கொடுக்கறதா இல்லை அதுக்கப்புறம் பதினெட்டாவது தடவை போகும்போதுதான் சிறந்த கருத்துக்களை ராமானுஷருக்கு கொடுத்துட்டும் ராமானுஷா உம்மை போன்ற பெரியவர் அவரையே நான் பதினெட்டு தடவை பரீட்சை பண்ணிருப்பேன்னால் நீரதை யாருக்கானு சொல்லும் போது சடக்குன்னு சொல்லிடக்கூடாது நான் யோசித்து அவளை நூத்தி எண்பது தடவை பரீட்சை பண்ணி அப்புறம் தான் இது கொடுக்கணும்னா ஆனா கேட்டுக்கிறதாவே இல்லை அடுத்த அஷ்டாங்க விமானத்தின் ஏறினார் திருக்கோட்டியூர்ல போய் அஷ்டாங்க விமானத்தில் ஏறி யார் யாருக்கு இருக்கோ கேட்டுக்கணும்னு அந்தரங்கமா இருக்கிற சிஷர்கள் யாரோ வாருங்கோ உங்களுக்கு நான் அந்த அர்த்தத்தை கொடுக்கிறேன் என்று இவர் தெரிவித்தார் திருக்கோட்டி உணம்பிகளுக்கு இவர் உபதேசம் நடுங்கி ஓடி வந்தார் என்ன ஆச்சாரியே யாராருக்கோறினத்துக்கு எனக்கு நரக்கம் கூட கிடைக்கலாம் ஆனாலும் இவர்கள் அனைவருக்கும் பரமவதம் வைகுண்டம் கிடைக்கும் என்றால் யான் ஒருத்தன் நரக்கத்தை சந்தோஷமாக ஏற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொன்ன வள்ளல்தான் ராமானுஷன் ஆகையாலே அவர் நடந்ததும் பதினெட்டு தடவை அதுக்காக சொல்ல வந்தேன் அப்ப பதினெட்டு தடவை திருக்கோட்டியூருக்கு ராமேஸ்வர் நடையாக நடந்தார்னு கேள்விப்படுகிறோம் ஏன் பண்டை கால தமிழ்ல பார்த்தாலே பதினெண் கீழ்கணக்கு பதினெண் மேல் கணக்கு என்றெல்லாம் பதினெட்டு பார்க்கற மொழியும் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்திலே ஜெய்டாபிஷேகம் ஆயிடுத்து பெரிய திருப்பாவாட ஆயிடுத்துன்னு வச்சுக்கோ அதோட உற்சவங்கள்லாம் முடியும் அதுக்கப்புறம் ஆடி மாசம் பதினெட்டாம் பெருக்குத்தான் நடக்கும் பதினெட்டாம் பெருக்குத்தான் காவேரி கரைக்கு அம்மா மண்டபத்துக்கு நம்பருமாறு எழுந்து விடுகிறார் ஆடி பதினெட்டு பதினெட்டாம் பெருக்குங்கிறது தமிழர்களுக்கு முக்கியமான பண்டிகை மகாபாரதத்தில் இருக்கிற பருவங்கள் பதினெட்டு பருவத்தை சொல்றேன் சொல்லிட்டு இருந்திருக்கேன் கண்டிப்பா பருவங்களை அடுத்த நாள் பார்க்க சொல்றேன் இந்த விதூர நீதி ஆடியோ ப்ராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி